அருமை அருமை துன்போடு இன்பும் அட்டேம் ஏ எங்கிட்ட சொல்லலாம் பா நீ நாளைக்கு குறித்த நேரத்தில் குதிரவில் நாளைக்கு ஒன்னுக்கு ஏதேனும் என்ன பண்ணுவாரோ தெரியலப்பா தெரியலப்பா அப்படிங்குன் இன்பும் அட்டேம் யார் என்ன பண்ணுறது துன்பமும் இன்பமும் ஏன்னா இன்பத்துள் இன்பம் வளையாதான் துன்பத்துள் துன்பம் வருதல் எழுந்த எனக்கு இன்பத்துள் இன்பத்தேனா விரும்பவும் இல்லை தனிவே துன்பத்துள் துன்பத்தைனா கருதவும் மாட்டேன் திருக்குறள் நான் சொன்ன இன்பு மத்தியம் ஏண்டா அப்படின்னு நாளைக்கு எதேன்னு பேப்பர்ல வந்துட போதுடா தெனமலர்ல எல்லாம் வந்துடும் என்ன டீக்கடை இன்னைக்கு அப்படி இருக்குது என்ன என்ன வரும்போது நீங்க சுறுசுறுப்பா வர்றீங்க உட்காருங்க உட்காருங்க டீக்கடையில வரும் அப்படின்னா பெற்று உடல் மானம் தீர்ந்தே இந்த உடல் மானத்தை கருதி ஏடா உயிர்மானத்துக்கு கருதி ஏடா அது என்ன சுவாமின் உயிர்மானம் நாம எதுக்கு வந்தோம் ஏற்கனவே இருக்கிற வினையை தொலைக்க வந்தோம் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மேல மேல கற்றோம் எதுலையிட்டு கரை சேரத்துக்கு அங்க வர்றார் யார் திருவள்ளுவர் என்ன இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு அதுக்கு என்ன வந்து இங்க வந்ததே எதுக்கு இருள் சேர் இருவனையும் சேராமல் இறைவன் பொருள் சேர் பொருள் டையத்தான் வந்தோட வந்தது எங்கே போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது என்ன பண்ண இந்த பாட்டு வருது எங்க திருவாக்கு வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கோ தெரியாது அதனால அதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாடல்களை நாங்க மதிக்கிறோம் அதுக்காக அதனால வந்தது தெரியுது ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் ஏன்னா என் புள்ள என் புள்ள எங்குது அதனால வந்தது தெரியும் ஆனா போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது அதுதானே தகராறாது இத்தனாம் தேதி இந்த மாதிரி போவேன்னு வச்சுங்க நம்ம ஜரூர் ஆயிடலாம் அல்லவா அதுதானே தெரிய மாட்டேங்குது என்னாதான் தெரிய வாசல் நமக்கே தெரியாது என்று சொன்னாரு அது மாதிரி நீங்க வந்தது அதுக்கு நாம என்ன பண்றோம் வேற மூட்டை கட்டிட்டு இருக்குமே அப்போ இது உயிர்மானம் போல உடல் உடல் மானம் தீர்ந்தே அவனுக்கு சம்பளம் ஏற்றி இன்னையிலிருந்து முதலமைச்சருக்கு இருபது நாயிரம் அமல்ல அப்படின்னாரு வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம் இந்த செல்வம் எல்லாம் போட்டு குப்பையில போடு பின்ன என்னடா செல்வம் செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞானசம்பந்தர் தேவன் செல்வன் கடல எடுத்தும் செல்வம் இல்ல செல்வம் இதெல்லாம் கொண்டு குப்பார் வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு யாரு பார்த்து முடிய வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம் செற்றமும் செருக்கும் காய்ந்தேம் எனக்கு யாருமேலே கோவம் இல்லை நான் அவ்வளவு ரொம்ப தலகனம் முடிஞ்சு அடையவும் இல்லை சிரமம் சேர்க்கும் தீந்தேப்பா இதுக்கெல்லாம் பின்னால வினை வருமான தீ வினை இரண்டும் தீந்தே இனி வினை வைப்ப வருமான வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கி திருப்பரங்கூரில் எங்க குருநாதனுடைய ஆண்டுதான் அப்படி ஆட்கொள்ளப்பட்டது தீந்தே நினைவைப்பட மாட்டேன் தீந்தேன் எப்படா இதெல்லாம் உனக்கு கிடைச்சது பாருங்கயா நம்மட்டு புள்ள திருவாதூர் புள்ள இப்படி எல்லாம் சொல்லுது எங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சதுன்னாரு அந்த யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டா என்ன கத்தைவடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே திருப்பெருந்துரையில் எங்க குருநாதன் என்று ஆண்டானோ அன்றே செற்றமும் செருக்கும் தீர்ந்தேம் தீவினை இரண்டும் தீர்ந்தேம் பெற்றூடல் மானம் தீர்ந்தேன் இதெல்லாம் அண்ணிக்கப்படுது அப்ப எந்த திருப்பெருந்துறை பல்கலைக்கழகமா அடே அதுல யார் அட்மிஷன் ஒரே ஒரு ஆள் அட்மிஷன் ஒரே ஒரு நாள் பாஸ் பண்ணிட்டு இன்னொரு சட்டியும் மூடிட்டாங்க ஒரே ஒரு டிசி இல்ல வேந்தர் அவர் வைஸ் சான்சலர் இல்ல வேந்தர் அவர் ரிஜிஸ்டார் போக்குவரத்து வித்தியாசிகள் கிடையாது உங்க வார்டு வச்சு கடுத்துடா இப்படி நல்ல அமைச்சரா இருக்குது எங்க வயித்துல அப்படியே பாலா ஊத்திச்சுட்டா இப்ப குதிரை வாங்கலன்னு அங்கங்க சொல்றது பார்த்தா அப்படியே நெருப்பப்படுது என்ன நீங்கெல்லாம் யாரு அய்யோ அம்மா அப்பாரா தந்தை தாய் இந்த பாட்டுலாம் லட்சம் அல்ல கோடி போறோம் அங்கிருந்து இவருக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் அங்கிருந்து வந்துட்டார் என்ன கண்ணு என்ன எப்படி இருக்கிற அமைச்சரா இருக்கிற ஏன்னா என்னதான் ஆயிரம் இருந்தாலும் இந்த ஆசிரியர்களுக்கு அந்த பழைய நினைப்பு வரும் எது எப்படி தம்பி இருக்கேன்னு தான் கேட்க இல்ல இவர் இன்னைக்கு பெரிய தாத்தாவா இருப்பாரு ஆனாலும் இவருக்கு என்னன்னு கேட்டா இந்த பையன் எங்க கல்லூர்ல அப்படிதான் சொல்லும் அவர் தாத்தா இருக்கார் பேர் ஓய்வு பெற்று திருவண்ணாமலை தான் இருக்கிறாங்க அவங்க வந்து மனவன் தெரியும் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படிதான் இப்படி போகும் அது போல அந்த ஆசிரியர் வந்தாள் அவரும் கேட்டார் தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் எனக்கு அப்பா அம்மா அல்லவா குறவன் ஆசாந்த குறவன் சொன்ன யாரு ஆசான் யாரு குறவன்கிறது பள்ளி ஆசிரியர் ஆசான் உபதேசம் பண்ண தீட்சா குரு குரு தந்தை தாய் குறவன் ஆசான் அதெல்லாம் யாருன்னார் நாங்க தான் யார் ராஜா தங்கரன் பெருமானல்ல பெருமானல்ல எனவே எனக்கு அம்மாவர்தான் அப்பாவும் தான் எனக்கு வந்து எலிமெண்ட் ஆசிரியர் கல்லூரி அவர் தான் யூனிவர்சிட்டி ஆசிரியர் உபதேசம் பண்ண ஞான குருதான் தந்தை தாய் கூறவன் சங்கரன் இந்த புள்ள பாரு அமைச்சரா போனது நல்லா இருந்ததுன்னு சொன்ன பாரு இப்படி பேசுதே அப்படின்னாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சது என்னடா மனைவி யாரா நிராசை பெண் நிராசை எந்த ஒன்றிலும் பற்றின்மை அதுதான் என மனைவியினர் பற்றின் திருவள்ளுவர் அங்கே இருந்து வந்தார் சிங்கமல்ல திருவள்ளுவர் இந்த உலகத்தில் எதையும் ஒன்றை விரும்பாமை என்பதை விட ஒரு செல்வம் பெரிய செல்வம் இல்லையினர் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் வேறில்லை விரும்பாதி இருப்பது இருக்கிறது அதை விட ஒரு விழுவிய செல்வம் வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈந்தில்லை ஒரு கால் ஏசாமி தேவலோகத்தில் யாண்டும் அகுது ஒப்பதில்லை திருக்கோயில் ஒண்ணு படிக்க கூடாது அந்த நாடு சிவரா அது கூட முட்டதான் ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப வருஷம் அரசு பால் முழு பெரிய பொருட்பால் உழுதும் இதுல ஒரு முப்பத்தி எட்டு அதுல ஒரு தொண்ணூறு அவ்வளவு காமத்து பால் தான் இருபத்தி அதிகாரம் தாமின் பெறுவது உலகின்புற கண்டு காமருவர் கத்திருந்தார் தாமின் புரதல் ஆவது யாது உலகின் புரிதல் ஆவது யாது ரெண்டு மணிக்கு சொல்லுவான் இப்ப ஒரே வேணாம் திருக்குறள் மட்டும் இவன் தலையில கூப்பிட்டு அப்புறம் பாடநாத்துறது திருக்குறள் சொல்ற இந்த கல்வியினால தாமும் இன்புறுதலாம் பிறரையும் இன்புறுத்தலாம் என்று சொல்றது திருக்குறள் தாம் இன்புறுதலாவது யாது பிறர் இன்புறுதலாவது யாது பரிமலகன் தாத்தா தான் எழுதலாம் பரிமையாளன் தாத்தா தான் அந்த ஒரு குரல் ஒரு மணி நேரம் நடத்துவோம் அப்படியே ஒரு மணி நேரம் தாமியின் புரிதல் ஆகுது உலகின் புரிதலாவது என்ன படிமையான படிக்க கூட முடியாது தாமின் புரிதல் உலகின் புரிதல் தாமர கத்தறிஞ அப்படித்தான் போறான் அதனால ஒரு கல்விக்குழு உறுப்பினர் ஆளவை உறுப்பினர் தான் இருந்தாலும் அதே யூனிவர்சிட்டியை போய் சொல்வது கடினமாக இருக்கு என்ன பண்றது வருத்தமா தான் போட்டும் எனவே தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் நிராசை பெண்கிராசை எந்த ஒன்றிலும் அந்த தேவை இல்லைங்கிறது அதான் திருவள்ளுவர் வேண்டாமையிழிச்செல்லாம் இவரை போய் கடவுள் கொள்வது இல்லைங்கிறீங்களாடா புண்ணியம் வாங்கலா புண்ணியம் வாங்கலா எப்படி எவனால் நல்ல கடவுள் பட்டு தான் வேண்டாமையை போய் விழிச்செல்லாம் இல்லைன்னு உலகத்தை இல்லைன்னா இதுல என்னன்னு என்ன இருக்குட வேண்டும் இல்லடா சொல்லிருந்தேன் ஒன்றிலும் விருமில்லாமைதான் உனக்கு விடுமைய செல்வம் ஏசாமி தேவலோகத்தில் எந்த ஒரு அகுதொப்பதில் எந்த ஒன்றிலும் விருப்பம் இல்லாமை தான் எனக்கு மனைவி அப்புறம் எங்களுக்கு எனக்கு எத்தனை குழந்தைன்னு தெரியாது என்ன குழந்தை வேற என்ன மைந்தர் பல் உயிரும் இந்த உலகத்திற்கு வரி சேரும் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் யோனி பேதுங்களும் இதுதான் ஞானியினுடைய வாழ்வு ஞானிக்கு என்ன வாழ்வு இதுதான் வாழ்வு ஞானி அப்பா அம்மா யார் அதனாலதான் நீங்க ஞானி அப்பா அம்மா இனிசியல் போடக்கூடாது நீங்க மடத்துல துறவு வாங்கிட்டீங்கன்னா இனிசியல் போடக்கூடாது ஏன் தந்தை தாய் கூறவன் ஆசான் தங்கரம் அப்புறம் என்ன உனக்கு இன்சியல் அப்பா வந்தா கூட என்ன சொல்லணும் பூர்வாச்சிரம தந்தை அப்படின்னு பூர்வாட்சிரம்னா இல்லத்தில் இருந்த போது அது அப்படின்னு தந்தை இப்ப துறவு வந்த பிறகு ஞானி ஒரு ஞானியின் வாழ்வு எது சொல்றது நீராசை பெண்கள் எந்த ஒன்றிலும் விரும்பாமையே மனைவி அப்ப குழந்தைய தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எனக்கு அடியு குழந்தைங்க எல்லா உயிரினங்களும் ஓரடிவு இருக்கிற பாடியை பாடினேன் மழை பெஞ்சிருக்கும் சும்ப தண்ணி இருக்கு வேடா அப்பா அப்பா குச்சி குடிச்சுக்கடா எங்க மழை பெஞ்சு எங்க பெயில ஆமா சார் திருவண்ணாமலை சுத்தி பெய்யல சார் எல்லா குளமும் வறட்சி ஏன் சொல்றான் திருவண்ணாமலையில் எல்லாம் ஏரி குளங்கள் எல்லாம் நிறையும்படியா அண்ணாமலையார் பெருமானே அப்படி வேண்டிட்டு வர அவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது ஊற்றி ஊற்றி நாளை வரைக்கும் நாளைக்கு வரேன் வரநாள் போய் அது கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தது அப்புறம் ஓட்டம் தண்ணி எடுத்து ஊற்றி என்ன அப்பா இப்பதான் ராஜாவை பார்த்தா நல்லா இருக்குது ராஜாவை நல்லா இருக்குது மைந்தர் பல் எனக்கு பிள்ளைகள் மக்களிலும் மட்டுமல்ல உயிரினம் எல்லா சுற்றத்தார் யார் என்ன ஆடாடா ஒருத்தர் அன்பர் யாரெல்லாம் இறையடியார்களோ அவங்க அல்ல எனக்கு சுத்தம் பெரியப்பா சுத்தப்பா தாத்தா அல்லவா அப்புறம் மாமா மச்சனு அண்ணன் தம்பி இப்படி பேரன் பேச்சு எல்லாம் உலகத்தில் இருக்கிற பெருமானுக்கு அரியவராயிருந்தால் யாரோ அவர்களெல்லாம் என் சுற்றத்தார் சுவாமி உங்களுக்கு எந்த பகையும் இல்லையே என்ன ஒரு பகையும் இல்லை ஆனா ஒரே ஒரு பகை இருக்கு என்ன அந்த பிறவி ஏழும் ஆடு பகை என்பது ஒன்றே எனக்கு பயணி அம்மனாம் அஞ்சுமாய் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீஞ்சிட்டு வருது அங்கிருந்து ஏ திருவள்ளுவர் என்ன சாமி நீஞ்சிட்டு வரீங்க இந்த பிறவிங்கிறது பெரிய கடல் தான் இதை நீஞ்சீங்கனா இறைவன் அடி சேர்ந்தா நீந்தவர் சேராதா நீந்தவர் ஒரு கன்னியாகுமரியில ஒரு பெரிய சிலன் என்ன திருவள்ளுவர் ஆகுவாரா எனவே அப்போ அந்தமில் ஏழும் ஆடு பகை என்பது ஒன்று பிறவிங்கிற ஒன்றுதான் இந்த அறிவுர்களுக்கு பயன் எங்களா எந்த கிடைச்சார் என்று எங்கள் குருநாதன் திருப்பெருந்து என்னை ஆட்கொண்டானோ அன்றே பெற்ற படிச்சு அங்கிருந்து வந்தாங்க நீ சொன்ன கேட்க மாட்டேன் நீ சின்ன பிள்ளையிருந்து பிடிவாதம் இல்ல என்ன என்னமோ போ அத அரசும் வந்துதுங்கனும் அப்பதான் கேட்க மாட்டானாருனும் இன்றி இறக்கு இறந்தா இறந்துட்டு போறேன் இது என்ன படிச்சுட்டு யாருகிறாரு இறக்கீனும் இன்றி இறக்குக இன்னொரு ஆள் சொன்னான் என்ன இருந்தாலும் அப்படி தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஜெயிலாம் போட மாட்டாங்க குற்றவாளின்னு சொல்லப்படாத இறந்துட்டதுனால ஏன் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லுது விசாரிச்சு அவரும் கூட்டாது இதுமோ ஏன் அல்லவா இறக்கினும் என்றே இறக்கு என்றும் இருக்கினும் இருக்க ஒரு கால் மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுவிட்டா இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் சரி எல்லாம் அந்த கால தப்பு செய்த ஒருப்பதுன்னு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் இருந்ததாக கேள்வி இப்ப எங்க சிறையில் தள்ளுறமோ அங்கதான் காவலாளரை ஒருக்கறான் அதனால அப்படி போச்சு ஏ நல்ல இந்த கையில இந்த கைல இந்த விலங்கு போட்டு போடப்பா ரோடு கல்லோட அறுத்து தார ஊத்து இழு அப்படி இருந்தாலும் அம்மனாம அஞ்சு மாறி அங்க போய் நீ காலையில இப்படி இருந்தது தட்டி உப்பு போதாதுன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிறவனே உப்பு போடுதீங்க முடியல